வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தாவது செய்தி சேவை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேழுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் நியமனத்தில் உரிய விதிகள் பின்பற்றப்படவில்லை என கூறி இரண்டு உறுப்பினர்களின் நியமனத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது எட்டு சாலையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது தமிழ் பேச்சாளரும் தமிழ் வளர்ச்சி இயக்குநராகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன வும் பணியாற்றி கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக சிலப்பதிகாரத்தை பட்டி எங்கும் பரப்பிய தமிழறிஞர் சிலம்புலி செல்லப்பன் அவர்கள் நேற்று காலமானார் அவருக்கு வயது தொண்ணூத்தி ஒன்று அவரது தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்தாகுமா அல்லது நடைபெறுமா என்பது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் நாளை முக்கிய முடிவு எடுக்க உள்ளது கோவை மாநகரில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்து வந்த இருவரை காவல் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கும் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக நூற்றி துணை ராணுவ படைகள் வர இருக்கின்றன ஆம்பூரில் நடைபெற்ற சாலை விபத்தில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மற்றும் அவரது மனைவி உட்பட மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய செய்திகள் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான முதல் வாக்கு அருணாச்சல பிரதேசத்தில் பதிவானது இந்தோ திபெத் எல்லை காவல்படையை சேர்ந்த வீரர் ஒருவர் தன் தபால் வாக்கை முதலாவதாக பதிவு செய்தார் காஷ்மீரில் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் நிக்கோபார் தீவுகளில் நேற்று மதியம் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அலுவகோலில் நான்கு புள்ளி பதிவானது அனைத்து விதமான அனுமதி பெற்ற பிறகே மிசன் சக்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டது என டி ஆர் தலைவர் சதீஷ் ரெட்டி தெ ஆம் ஆத்மி கட்சியுடனான கூட்டணி நிச்சயமாகாத நிலையில் மூத்த தலைவர்களுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதென முடிவாகியுள்ளது அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இரு நாடுகளிடையே நான்கு வாரங்களுக்குள் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் கங்குவான் மாகாணத்தில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டுள்ளதால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஆயிரக்கணக்கானோர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் உலக வங்கியின் தலைவராக அதிபர் டிரம்ப் அரசாங்கத்தில் அதிகாரியாக இருந்த டேவிட் மால்பாஸ் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் நகரில் இரண்டு பள்ளிவாசல்களில் நுழைந்து ஐம்பது பேரை சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபரை மனநல சோதனைக்கு அனுப்புமாறு நியூசிலாந்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் முதல் இந்து கோயில் அமைய இதற்காக அனுமதி தரப்பட்டு கோயில் கட்டுவதற்கு தேவையான இடத்தை அமீரக அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது அடிக்கல் நாட்டும் விழா வரும் இருபதாம் தேதி நடைபெற உள்ளது பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள நூறு இந்திய மீனவர்கள் இன்று விடுவிக்கப்படுவார்கள் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் இந்திய அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையம் தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக உலகின் சிறந்த விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது விடுதலை குழிகளுடன் நடந்த போரின் போது இலங்கை தமிழர்களிடம் ராணுவம் கைப்பற்றிய நிலங்களில் தொன்னூறு சதவீதம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் வடிவச் செய்திகள் ஆக்ஸிஸ் வங்கியின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள அமிதாப் சௌத்ரி பதவியேற்ற சில மாதங்களுக்குள்ளாகவே வங்கியில் இடைநிலையில் பணியாற்றும் ஐம்பது நிர்வாக மேலாளர்களை பணி செய்ய உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருமான வரித்துறை புதிய வருமான வரி தாக்கல் படிவங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி வெளிநாட்டில் உள்ள இந்தியர்கள் வருமான வரி விலக்கு பெற கூடுதல் விவரங்களை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் அதிவேக பிராட்பேண்ட் இணைய சேவையை வழங்குவதற்காக மூவாயிரம் செயற்கைக்கோள்களை அனுப்ப அமேசான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ஜெட் ஏர்வேஸ் பங்குகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை இந்த பங்குகளை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் மெக்சிகோவில் நடைபெறும் அவியார்டோ டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி போட்டிகளில் விளையாட ஸ்பெயின் வீராங்கனை கார்புனி முக்ருசா தகுதி பெற்றுள்ளார் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளில் காலிறுதியில் விளையாட இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் கிடாம்பி தகுதி பெற்றுள்ளார் இந்திய வீராங்கனை பி சிந்து இந்த போட்டி தொடரில் அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளார் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்துக்கு வழங்கப்பட்ட தண்டனை காலத்தை குறைப்பது குறித்து இந்திய கட்டுப்பாட்டு வாரியத்தின் மத்தியஸ்தர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது செய்திகள் ஜனி படத்துக்கு பிறகு நடிகர் பிரசாந்த் நடிக்கவிருக்கும் படத்தை அவரது அப்பா தியாகராஜன் தயாரிக்க இருக்கிறார் ஃபேமிலி என்டர்டெய்னராக உருவாகியிருக்கும் இந்த படத்தை இயக்குனர் ஏ வெங்கடேஷ் இயக்க இருக்கிறார் சாக்லேட் படத்துக்கு பிறகு இந்த படத்தில் இயக்குனர் வெங்கடேஷ் பிரசாந்த் இணைந்து பணியாற்ற உள்ளனர் ஜிப்சி படத்துக்கு தடை கோரிய வழக்கில் தயாரிப்பாளர் அம்பேத்குமார் பதிலளிக்க சென்னை உரிமையல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனிதத்தனம் இயக்க உள்ள பொன்னியின் செல்வன் படத்தில் பூங்குழலியாக நயன்தாரா நடிக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது இதுடன் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்